கைவி நவநீதம் இது தனது தாண்டராஷ்டங்களில் எழுதப்பட்டது அவர் சுயம் சுயமாக பாடினது அந்த அவர் பல நூல்களில் திரட்டி போட்டதாக அவர் வருது பாடந்த வேதானந்தம் எல்லாங்கிற பாடலில் வருது கைவல்யம் என்ன சம்பந்தம் கைவலம்னு பேர் கேவலம்னு தணித்ததுன்னு அர்த்தம் அது சம்பந்தத்தை அந்த நெடுவில் காட்டும் சைவம் சிவசம்பந்தம் வைஷ்ணவம் கைவளம் கைவளம் கைவல்யம் வரும் நவநீதம் வெண்ணைன்னு அர்த்தம் அதான் கைவல்யம் கேவலம் ஆத்மா தான் பிரம்ம்தான் அது அந்த பிரம்மத்தை அடைவதற்காக வெண்ணெய் போன்று திரட்டி கொடுக்கப்பட்ட நூல் அர்த்தம் பாலிகள் வெண்ணெய் எப்படி திரட்டி தேர்வுதோ அப்படி போல இந்த நூல் முத்தியடைவதற்காக லகுவான முறையில் திரட்டி கொடுக்கப்பட்ட நூல் என்று அர்த்தம் அது கை வெளிய நவநீதம் தானுராஜாமிகள் எழுதப்பட்ட அன்னிலாம் குருநாதே நாராயண குரு ரெண்டு பேர் சமாதி பக்கத்தில வச்சிருக்காங்க பார்த்தலாஸ்திரங்களை படித்தவர் கேட்டுக்கொண்டார் பின்னாலே சொல்றார் யோகி வந்து என்ன கேட்டார் பின்னாலும் செய்தார் அவருடைய மீண்டும் தான் இன்னைக்கு பிரபலமாக வேந்தத்துக்கு விளக்கமா இருக்கிறது அதுதான் மற்றவங்களும் பரவ கிடையாது இது மிக அத்யம் சுருக்கமாக விளக்கமாக தேர்ந்த கைவினா கைவினை உணர்சு இருக்கு அது மொழிபெயர்ப்பல்ல இது இது சுயமாகவே பல நூல்கள் எல்லாம் படிச்சு எதை சேர்க்கணுமோ அதை சேர்த்து ஒரு நூலாக ஆக்கியிருக்கார் அதில் தத்து விளக்கப்பட வேண்டும் என்றும் சஞ்சேந்த எளிதல் படம் என்றும் இரண்டாக உழைத்திருக்க தத்துவ நிலை சொல்வதற்கு உண்மை அர்த்தம் உண்மை எதையே பிரமத்தை பற்றி விளக்கிறது அர்த்தம் உள்ளதே ஒரே வசதி தான் இரண்டாவது அப்படிப்பட்ட தத்துவத்தை விளக்கம் செய்யக்கூடிய படலாம் படலம்னா சாஸ்திரத்தின் உட்பிரிவு அத்தியாயம் சொன்னாரிவுக்கு படலம் அந்த முதல் பிரிவே தத்து விளக்கப்படலாம் என்றும் அதன் பிறகு சந்தேகம் தேடுதல் படலும் வைக்கிறார் வந்துட்டே இருக்கும் அதிகாரி தான் சொல்றது எப்பவுமே சொன்னப்பட்டது ஞானம் அவர்களுக்கு அப்படி ஞானம் வந்த பிறகு கூட சந்தேக ஒரு கால இருக்குமே ஆனால் அதுல ஞானம் பெரு அடு ஞானத்தை அதற்காகவே ஒரு சடலத்தை ஏற்படுத்தினார் படலம் பிறகு செஞ்சன் தெளிஞ்ச பிறகு அவனுக்கு ஜடமான உண்டாகிறது முதல்ல ஒரு மாதிரி சமாதிபுரமாக சொல்லப்படுகிறார் இரண்டாவது சமாதிபுரம் சொல்றான் ரெண்டாவது சமாதிபுரம் சொன்ன பிறகு அவன் ஜிடமான பிறகு ஒரு சாத்த ஒரு நுணுக்கமான விஷயம் அறிவுரைத்தையும்துக்கானது சொல்லும் போது நாம் ரெண்டு பேருக்கு பொழுதுபோக்கு குருநாதாம் அப்படி கொண்டு போறார் என்ன அர்த்தம் அரிசியான ஏகத்தம் அடைஞ்சிட்டான் ஆரோக்கியத்திலே குருநாதர் சிசியர் அரிசியான வினோதமன்றி வேறு அப்படியே நமக்கு அபரிப்படுத்தி பாக்கிறார் அந்த மனுவிற்கு அந்த அர்த்த உங்களுக்கு நமக்குன்னு சொல்ற நமக்கு இதே வேண்டிய வினோதம் அப்படிப்பட்ட சொல்லும் போது முழுந்தது அதன் பிறகு உலகத்திலே உள்ள நடைமுறைகளை பத்தி எல்லாம் பேசுகிறாரு பேசி கட்சியில் வித்யானந்தார் ஆனந்தம் எட்டு வகை சொல்றார் ஒரே ஆனந்தம் தான் மூணு பிரிவு அப்புறம் எட்டு பிரிவுன்னு சொல்றாரு வித்யாணம் தான் முக்கியம் கடைசியில் கொண்டு வருவார் கடைசியில் சொல்றார் என்ன புண்ணியம் செய்தோனே காணேன் அப்படிங்கிறார் அடைந்தேன் அப்படிங்கிறார் அனுபவம் அனுபவமான அர்த்தம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சாஸ்திரம் இதை முன்னூறு முறை படிச்சிருக்கோம் எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழாம் படிச்சிருக்கோம் இப்ப மீண்டும் இந்த ஆளுநரை பழக ஒரு பல படிக்கிறோம் குரு திருவர்களும் நமக்கு சொன்னோட சாஸ்திரத்தின் உட்கருத்துக்களை மீண்டும் தங்கும்படியாக அறுவை செய்ய வேண்டும் என்று பிரார்த்திப்போமாக சாஸ்திர கருவது சாஸ்திரம் படிக்கலாம் நுணுக்கமான விஷயங்கள் தாற்பங்கள் மனசுல அதை படிக்கணும் அதனுடைய உட்கருத்துக்கள் எல்லாம் நுணுக்க சொல்லி இருக்கணும் சொல்லப்பட்டதை அந்த கண்ணம் ஏற்றுக்கொண்டிருக்கணும் அந்த கண்ணுக்கு இதே முருகிருவுன்னா குருவனுடைய அனுகிரகமும் இருக்கணும் அப்பதான் ரெண்டுமே புரியுமா இருக்கும் பாடம் சொன்னவர் அவர் தான் அப்புறம் பண்ணப்பட்ட பாட இதில் சாஸ்திரம் தான் சொல்றார் சாஸ்திரமும் யார் செய்தது இதற்கு முன்னாலே அனுபவ சாதனம் சொல்லப்பட்டது அதனால் அவருடைய முடியும் குருநாதர் அதனால குரு கருவை வேணும்னு சொல்லுது எல்லாத்தையும் நல்லா ஈஸ்வரவை ஒன்று இருந்தால் தான் இதெல்லாம் கிடைக்கும் கிடையாது கிடையாது அதனால பிரார்த்தனை பகவானை செய்தால் தான் உபாசனை பலம் தான் அதெல்லாம் கிடைக்கும் இஷ்கா உபாசன பேருக்கு ஞானமாக அடையணும் ராமத்தையும் அடையணும் அன்று பிரார்த்தனை ஈஷ்கா உபாசனம் பேரு காவி உபாசனை பகவாய்க்கு ஏதுவாகும் துக்கத்துக்கு ஏதுவாகும் இது பகபாயத்துக்கு ஏதுவாகாது சுகத்துக்கு ஏதுவாகும் இகம் மாறா சுகம் நிலைத்து சுகம் அத்தகைய நிலையை அடைகிறதுக்கு எதோ ஆண்டவன் நம்ம இல்லை இந்த ஊரில் சில பேர்களுக்கு தான் ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கார் அதை நாம் பெறுவதற்கு மீண்டும் இறையர்களும் ஒருவர்களும் நிறைய அளிப்பதாக அளிப்பார்கள் என்று வேண்டிக் கொண்டு ஆரம்பிப்போம் இந்த நூல் கைவினைக்கு அநேக பேர்கள் உரை பண்ணியிருக்காங்க ஆனால் ஸ்ரீ சிதம்பரத்தில் எழுந்தெளி இருந்த ஸ்ரீ கோயிலூர் ஸ்ரீ பொன்னம்பிய சுவாமிகளை இயற்றிய தத்துவார்த்த தீபம் என்ன உரை தான் பரவலம் தத்துவ அர்த்தம் உண்மையான பொருள் தீபம் என்ன விளக்கம் உண்மையான பொருள் விளக்கக்கூடிய ஒரு உரை இது மற்றதெல்லாம் ஆரம்பமான பொய்யாக மேல் போக்க விளக்கிற உரை அல்லது அப்படிப்பட்ட உரை அர்த்தம் இது மகதேவ் சாமி சிசியா திருவண்ணாமல் நடேசாமிகள் வகதேசாமி காலத்தில் அவர் உத்தரவு கொடுத்தார் அந்த சமயத்தில் சோமசாமி சிதம்பரத்தில இருந்தார் சிதம்பரம் உரிமையானது அங்கே அவர் உத்தரவடிக்கு இவர் செலவு அந்த மட செலவு ஆறாம் மதிப்பு செஞ்சது ஏழாம் மதிப்பு கோரிமலாத ஆன பிறகு மௌனசாமி சபாபதி சாமி மூலமாக போட்டது அதில் பிள்ளைகள் நிறைய இருக்கத்தான் செய்யும் இதுல ஒருக்கும் எத்து பள்ளி இருக்கிறவழி கருத்து பிள்ளை இருக்காது அப்படி போட்டது ஆயிரத்தி நாற்பத்தி போட்டது நிறைய தத்துவ விளக்கு பள்ளத்தின் அனுக்கிரக மணியை அப்படின்னு சொன்னா இந்த நூல்ல சொல்லப்பட்ட விஷயங்களுக்கு தலைப்புகள் அர்த்தம் அந்த தலைப்புகளை நான் படிக்க முன்னாலே நூறு வழி சாறுபரியா விளங்கி போயிடும் அதுக்காக தொடர்ந்து போட்டிருக்காங்க போட்டிருக்கு எண்ணிக்கை கொடுத்து இதெல்லாம் பிரசங்கம் என்று பேர் ஒவ்வொரு பாட்டுக்கு ஒவ்வொரு பிரசங்கருக்கும் இல்லாமல் இருக்கலாம் ஒரு பாட்டுக்கு அஞ்சாவது பிரசங்க கூட வரும் அதை எண்ணிக்கை கொடுத்துருக்குது அப்படி கொடுத்து தொகுத்து போட்டிருக்காங்க தத்துவ விளக்க படலத்தின் அனுகிரக மளிகை பிரசங்கத்தொகை விசயம் பக்கத்தொகை முதலாவது மங்களாசரணை இரண்டாவது ஆசை அனைத்தும் மூவேளனையுள் அடங்கல் மூன்றாவது அஞ்ஞானிகளிடத்து விராகம் மந்தம் ஞானிகளிடத்து விராகம் திடம் எனல் நான்காவது பொன்னில மாதர் என்பதற்கு வேறு பொருள் ஐந்தாவது சேதன பிரபஞ்ச மாத்திரத்தில் சாட்சித்தன்மை உண்மையும் அசேதன பிரபஞ்சத்தில் அகது இன்மையும் ஆறாவது விசேஷ லட்சணம் உபாதி லட்சணங்களோடு அவச்சேதவாதத்தன்மை ஆபாசவாத தன்மைகள் ஏழாவது இந்நூலாசிரியர்க்கு ஆபாசவாதமே உடன்பாடு அவட்சேதவாதம் ஒன்றெனல் எட்டாவது அவச்சேதவாதத்தில் தோடம் ஒன்பதாவது தேகத்திற்கு புறம்பே ஆபாச பிரகாசமும் சாட்சி பிரகாசமும் பத்தாவது உள்ளே ஆபாச பிரகாசமும் சாட்சி பிரகாசமும் பதினொன்றாவது சாட்சி பிரகாசத்தில் விருத்தி அங்கீகார பட்சம் பனிரெண்டாவது ஆகாச திருஷ்டாந்தத்தால் கொல்ல கிடந்த கொல்ல கிடந்ததோரு மனோலயமே பிரம்மோபலப்தி ஸ்தானமெனல் பதினான்காவது செய்யுளின் மூன்றாம் பாதத்திற்கு வேறு ஒரு பொருள் பதினைந்தாவது ஏகநாயகன் என்றதற்கு பொருள் பதினாறாவது காரணத்திற்கு சாட்சித்தன்மை அசம்பவம் ஆகாமை பதினேழாவது பதங்கள் என்றது விவாத விஷயம் ஆதலால் அதற்கு சமாதானம் பதினெட்டாவது வேதாந்தாச்சாரிய சிரோமணி ஆகிய வியாச பகவான் கருத்து பத்தொன்பதாவது அந்நியத்தின் நிந்தை ஒன்றென்று உறுதியின் பொருட்பதற்கு திருஷ்டாண்டம் இருபதாவது ஐந்து தேவதைகளின் உபாசகருக்கும் சம பயன் இருபத்தி ஒருவரிடத்து நானா நாமரூபம் கூடுமாறு இருபத்தி புராண வாக்கியங்களின் விரோத சங்கைக்கு முக்கிய சமாதானம் இருபத்தி மூன்றாவது காரிய பிரம்மத்தை உபாசிக்குமாறு இருபத்தி காரண பிரம்மத்தை உபாசிக்குமாறு இருபத்தி ஐந்தாவது உபலட்சணம் வியாசர் அபிப்பிராயம் அறியாமல் சைவராதாவது ஜீவ பிரம்மங்களின் ஏகத்துவம் சுபாவசித்தமாம் எனல் இருபத்தி எட்டாவது அதிகாரி இருபத்தி ஒன்பதாவது நூறு விஷயம் முப்பதாவது சம்பந்தம் முப்பத்தி ஒன்னாவது பயன் முப்பத்தி இரண்டாவது சாதன சதுஷ்டயம் தாபத்ரயம் முப்பத்தி நான்காவது அதிகாரி பேகம் முப்பத்தி ஐந்தாவது முப்பத்தி ஏழாவது முதல் இருபதாவது வரையும் பிரகாரம் முப்பத்தி ஜீவாதி சத்தவாட்சியம் முப்பத்தி ஒன்பதாவது ஜாக்கிராதி இயல்பு நாற்பதாவது அத்தியாச சாமக்கிரிகள் நாற்பத்தி ஒன்னாவது திருஷ்டாந்தத்தில் அத்தியாரோப விலக்கணம் சத்யாதிவாதி நிரூபணமும் கண்டனமும் நாப்பத்தி மூன்றாவது அசத்தியாதிவாதிகள் கொள்கை கொள்கைகள் கொள்கை அசத்தியாதி ஆத்மக்கியாதி அந்நீராக்கியாதிகள் கண்டனத்தோடு அக்கியாதிவாதிகள் கொள்கை நாப்பத்தி ஏழாவது கண்டனம் நாப்பத்தி எட்டாவது சித்தாந்தமாகிய அனிர்வசனீக்கியாதி நிரூபணம் நாற்பத்தி ஒன்பதாவது பரிணாம விவர்த்தங்களின் இலக்கணம் ஐம்பதாவது மித்தியா சற்பத்திற்கு அதிஷ்டானம் ரஜ்ஜு உபகித சேதனம் எனல் ஐம்பத்தி ஒன்னாவது ஞானத்தால் சர்ப நிவர்த்தி கூடாதெனல் ஐம்பத்தி இரண்டாவது ஞானத்தால் சர்ப்ப நிவர்த்தி கூடுமாறு ஐம்பத்தி மூன்றாவது ஞானத்தால் சர்பஞ்சான நிவர்த்தி கூடாதெனல் ஐம்பத்தி நான்காவது ரஜ்ஜு ஞானத்தால் சர்பஞ்சான நிவர்த்தி கூடுமாறு ஐம்பத்தி ஐந்தாவது நிவர்த்தி இருவகை தெனல் ஐம்பத்தி ஆறாவது மற்றும் சமாதானம் ஐம்பத்தி ஏழாவது சர்ப்பத்திற்கும் அதிமுக பொருந்தாதம் அறுபத்தி ஒன்னாவது அத்தியாச விளக்கணம் அறுபத்தி இரண்டாவது அத்தியஸ்தத்திற்கு பரமார்த்த சத்தை கூறினதற்கு தாற்பயம் அறுபத்தி மூன்றாவது அத்தியாச வேறுபாட்டிற்கு உதாரணம் முக்குணங்களின் உருவாதி ஏழாவது மற்றொரு வகை சிருஷ்டி அறுபத்தி எட்டாவது ஜகத்துக்கு அபிப்பிராயம் என்றனல் அறுபத்தி ஒன்பதாவது கிரமத்தில் சூத்திரக்காரர் பாசியக்காரர் அபிப்பிராயம் எழுபதாவது அவித்தை அனந்தம் என்பது முதலிய வாசஸ்பதி மதம் எழுபத்தி ஒன்னாவது வாசஸ்பதி மதத்தின் தோடம் எழுபத்தி இரண்டாவது விரோசன மதம் எழுபத்தி ஐந்தாவது சார்வாக ஏகதேசிகளின் இந்திரியாத்மவாதம் எழுபத்தி ஆறாவது பிராணாத்மவாதம் எழுபத்தி ஏழாவது பாஞ்சராத்திர மதானச்சாரியார் கொள்கை எழுபத்தி எட்டாவது விஞ்ஞானவாதம் எழுபத்தி ஒன்பதாவது பாட்ட மதம் எண்பதாவது கோஷமாக கூறியதற்கு தாற்பம் அத்தியாரோபத்தின் உபயோகம் எண்பத்தி நான்காவது ஜாக்கிர பதார்த்தத்தின் ஸ்மிருதியாகலின் சொப்பனம் சத்தியம் என்னும் பூர்வபட்சம் எண்பத்தி ஐந்தாவது மற்றும் பூர்வபட்சமாக சொம் என்ப மறுத்தல் எம்பத்தி ஏழாவது பிரத்யானது மற்றொரு பூர்வபட்ச மறுப்பு அனிர்வசனீயமாக உற்பத்தி உண்டெனல் தொண்ணூறாவது சொப்பன பதார்த்தம் உற்பத்தி ஆமேல் சத்தியமாம் என்னும் சங்கைக்கு சமாதானம் தொண்ணூத்தி ஒன்னாவது ஜாக்கிர சொப்பனம் இரண்டிற்கும் அதிஷ்டானமும் உபாதானமும் ஒன்றெனில் சங்கையும் சமாதானமும் பிரபஞ்சத்திற்கு தேச கால சாமக்கிரி இன்று என்பதில் பிரமாணம் தொண்ணூத்தி நான்காவது சுவாமிகளின் வாக்கியம் பற்றி பிரபஞ்சத்திற்கு யோகிய கால தேசம் உண்டெனல் தொண்ணூத்தி ஐந்தாவது கால தேசம் உண்டிகளுக்கு அபிப்பிரம்ளின் தேச காலங்களில் ஏதுக்கள் தொத்தி எட்டாவது பூர்வபட்சமாக தேச காலங்களுக்கு காரணத்தன்மை உண்டென்பதில் ஏதுக்கள் தொண்ணூத்தி ஒன்பதாவது பிரம்மத்தின் காரணத்தன்மை தேச காலங்களில் அந்நீதாக்கியாதீதியால் தோற்றுகின்றது எனல் நூறாவது பிரம்மத்தின் காரணத்தன்மை அந்நீதாக்கியாதி ரீதியால் சர்வத்திலும் தோன்ற வேண்டும் என்னும் பூர்வ சங்கைக்கு சமாதானம் திருஷ்டாந்த முகத்தால் பரமார்த்தமாக தேசகாலங்களில் காரணத்தன்மை இன்றெனல் நூத்தி ரெண்டாவது சொப்பன பதார்த்தத்தினும் ஜாக்கிர பதார்த்தம் விலச்சனமாம் எனல் நூத்தி சித்தாந்தம் நூத்தி நான்காவது ஜாக்கிர பதார்த்தங்கள் போல ஓர் அவித்தையின் பரிணாமம் வெவ்வேறு காரணங்களின் உண்டாகின்றன என்னும் சங்கையும் அதன் மறுக்கும் ஆறாவது திருஷ்டி சிருஷ்டி ஏழாவது அபவாத விளக்கணம் நூத்தி எட்டாவது நாற்பத்தி ஒன்பது முதல் ஐம்பத்தி இரண்டாவது செயல் வரையும் ஆவரண சக்தி ஆவர சக்தியின் தன்மை நூத்தி ஒன்பதாவது சாமான்ய விசேஷ விளக்கணம் நூத்தி ஈஸ்வரனிடத்தில் ஆவரண அங்கீகாரம் விட்சேபசக்தி பொய்யாகலின் அதனால் பெறப்படும் முத்தியும் பொய்யா என்னும் கடாவும் அதற்கு விடையும் நூத்தி பதிமூன்றாவது கற்பித நிவிற்த்தி அதிஷ்டான ரூபமெனல் நூத்தி பதினாலு அவித்தை நீங்குமாறு நூத்தி பதினைந்தாவது ஐம்பத்தி எட்டு முதல் அறுபத்தி மூன்றாம் செயல் வரையும் திஷ்டாந்தோடு ஜீவ சப்தாவஸ்தைள் வரையும் மகா வாக்கியம் நூத்தி பதினேழாவது சக்தி விருத்தி இலட்சணா விருத்திகளின் இயல்பு நூத்தி பிரம்மத்தின் இயல்பு நூத்தி பத்தொன்பதாவது இயல்பு நூத்தி இருபதாவது இயல்பு நூத்தி இருபத்தி இயல்பு ஏழு முதல் வரையும் பிரகாசிக்கின்றது என்னும் நியாய மதத்தின் கொள்கைதால் பிராமணியம் கொள்ளும் வாதம் இரண்டாவது பிரிவு மெய்மாம்சக மதத்திலும் சித்தாந்த மதத்திலும் கொண்டுள்ள தன்னார் பிரமாணிய வோம் மூன்றாவது பிரிவு பிரபாகரது மதத்தில் சகல ஞானங்களினாலும் திருபிடி பிரகாசித்தல் நான்காவது பிரிவு முராரி மிசிரர் மதம் ஐந்தாவது பிரிவு பட்டர் சித்தாந்தம் ஆறாவது பிரிவு நியாய வைசேச மத நிச்சயம் நூத்தி இருபத்தி கண்டனம் நூத்தி இருபத்தி ஆறாவது கண்டனம் நூத்தி இருபத்தி கண்டனம் நூத்தி இருபத்தி கண்டனம் நூத்தி இருபத்தி ஒன்பதாவது அனுபவமாகல் நூத்தி முப்பத்தி ஒன்னாவது எழுபத்தி எட்டு முதல் எண்பத்தி இரண்டாம் செவுல் வரையும் மூவக இலக்கணையும் அவைகளின் உதாரணமும் நூத்தி முப்பத்தி இரண்டாவது தாஷ்டாந்தத்தில் பாகத்தியாக லக்கணையால் சாமவேத மகா வாக்கியத்திற்கு பொருள்கோழி இயல்பு நூத்தி முப்பத்தி மூன்றாவது ஏனைய மகா வாக்கியங்களின் பொருள்கோள் இயல்பு நூத்தி முப்பத்தி நான்காவது சத்தியாதி பதங்களின் பொருள்கோள் இயல்பு நூத்தி முப்பத்தி ஐந்தாவது அனுபூதி நிலை தொண்ணூத்தி ரெண்டாம் செவிள் வரையும் பிரதிபந்த திரையமும் அவைகளின் விரோதிகளான சிரவணாதிகளின் இயல்பும் நூத்தி முப்பத்தி எட்டாவது தொண்ணூத்தி நாலு முதல் வரையும் ஜீவன் பாகுபாடும் அவர்களின் இயல்பும் நூத்தி முப்பத்தி ஒன்பதாவது ஜீவன் முத்தரின் மகிமை ஒளிவு நூத்தி நாற்பத்தி ஒன்னாவது சஞ்சித ஆகாமியங்களை போல பிராரத்தமும் பொருந்தாத என்று கூறுவதற்கு அபிப்பிராயம் நூத்தி நாப்பத்தி இரண்டாவது நானா ஓர் கருமத்தால் பிரதம சரீரத்தில் ஞானம் உண்டாகில் அவனுக்கு அந்நிய சரீர பிராப்தி உண்டு என்னும் சங்கைக்கு சமாதானம் நூத்தி பிராரத்தானு காலத்தில் ஞானியின் தேகத்தால் உள்ளதாகும் ஆகாமியம் போம் வழி நூத்தி இயல்பு நாற்பத்தி ஞானிகள் தேகபாதத்தில் கால தேசாதி ஆறாவது உபாசகர்க்கு தேகபாகத்தில் கால தேசாதிகளின் அபேட்சை ஞானிகள் தேகம் சமமாய் வீழில் அது விதேக கைவல்லிய மன்றாம் ஆசங்கைக்கு சமாதானம் நூத்தி பிரதன்றி நூதனமாக உண்டானது அன்றெனல் தத்துவ விளக்க படலத்தின் அனுகிரகமணிகை முட்டிட்டு கலிசாமி எழுதின உரையோடு கூடிய வேதாந்தம் இருக்கு அது சந்தேக போக்கும் மதவாதிகளுடைய போக்களும் அது கட்டப்பட்டிருக்கு ஒரு சமாதானமும் சொல்லப்பட்டிருச்சு இது பெரும்பாலும் விசார சாதத்தினுடைய கொண்டு வர அப்ப அந்த காலத்தில் விசாரசாரம் தமிழே கிடையாது இவர் காலத்தில் இந்திய விட விளக்கமானது சொனத்தை பற்றி மிக விசாரமா சொல்லியிருக்க அந்த விசாரணை சொன்னதுதான் அது அப்படியே போட்டு தமிழ் மூணுல புலமையில் முடிவு பண்ண முடியுமா அப்படி அந்த சாஸ்திரம் போக்கு இதெல்லாம் ஒவ்வொரு சாதம் ஒரு போக்கு இருந்தாலும் கூட அத்வித கருத்துக்களை தொகுத்து அதனுடைய சாரத்தை எந்த அளவுக்கு விளக்கமாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுத்து இது அவரு உக்காந்துட்டு எழுதினதில்லை பாடங்கள் பல சொல்லி சொல்லி அந்த சமயத்தில் தொகுத்து எழுதுனதில்லை அதனால தான் இந்த மாதிரி வருது உட்காந்து எழுதுகிறதெல்லாம் விட்டத்துக்கு எதாவது எழுதி போயிடுவாங்க அது அவ்வளவு விளக்கம் வர்றதில்லை பாடம் சொல்லிக்கிட்டே இருக்கும்போதே சிசியில் எழுதுவாங்க எழுதிவானே எழுதிவாங்க அப்புறம் படிசையில் பண்ணி ஆச்சு போறோம் அப்புறம் தான் ஆச்சு போகிறது அப்படி பல காலம் பாடம் சொன்னதை வச்சு அது சங்க சமாதான ஆராய்ச்சி பண்ணி எழுதப்பட்டிருக்கு அதுப்பட்ட ஒரு அற்புதமான வியாக்கியானம் புத்தகத்தில் இருக்கிற வியாக்கியானம் இதற்கு முன்னூல விசார சாகனம் பஞ்சதேசி முதல சாஸ்திரங்கள் தொகுப்பு அதில் எழுதியிருக்கும் இது பெரும்பாலும் பஞ்சேசி தழுவிதான் கவிம் இது முன்னூரான கோரப்பட்டிருக்கிறது என்ன எழுதுவார்கள் பஞ்சேசிய பெரும்பாலும் இருக்கும் மற்ற சிறுபான்மை இவருடைய உரையெல்லாம் அந்த விசாரசாக பெரும்பாலும் தழிவு இருக்கும் அப்படி இந்த உரைவோட கூடியது இந்த உரையை வந்து மற்றவர்கள்லாம் இது ஒண்ணு புரியல இது சரியில்லைன்னு சொல்றாங்களாம் அப்படி வேதாந்தமே புரியாது உரைங்க புரிய போகுது குருவமா கேட்க தான் சாத்திரம் சொல்லிது ஒழியே இஷ்டத்து படி சொல்லியே இது என்ன கல்க ஆனது விடனா கல்கண்டா இஷ்டத்து படி கல்கடிச்சா அப்பப்போ தூக்கி போட்டு போறதுதான் இது அப்படி இல்லையே நம்முடைய பந்தத்தை போகிறது இல்லை இது சார் அதுக்கு பரமாணத்துக்கு ப்ராபதி கொடுக்கறது இல்லவா இது வந்து இஷ்டத்தை படிக்கிறதுன்னு சொல்ல முடியுமா சமச்சுவர்கள் இருக்க ஒண்ணுமே புரியல என்னாக புரியாதுதான் புரியுதா புரிஞ்சிக்கணும் வேண்டியது அப்புறம் இங்கிலீஷ் எல்லாம் விடுவிழிஞ்சு படிக்கிறாங்களே இல்லையா விழுந்து விழுந்து என்ன புரியுதா அவங்களுக்கு அதே படிக்கிறாங்க அப்புறம் அப்படியே லெகுவா இருக்கா இங்கிலீஷ் மட்டும் அதெல்லாம் புரியுதா இதெல்லாம் புரியாதான் இது தானா படிக்கிறதா உருவா இப்படி ஒரு அபிப்பிராயம் ஏற்பட்டுனா இந்த சில்லறெல்லாம் சேர்ந்து போச்சுப்போம் ஆகா போகிற எல்லாம் கடந்து போச்சுப்போம் பிரம்மாண்டம் போட்டுருக்காரு என்னத்துக்காது அவரு வச்சு போட்டிருக்காரு இதுல ஆயிரம் தப்பு ரெண்டாயிரம் தப்பு இருக்காது அதாவது அவங்க பிராமண மக்கள் கேட்கறாங்கன்னா அவங்களுக்காக ஒருவரை செய்யறாங்க அவங்க அப்ப என்ன ஆகுதுன்னு சொன்னா அந்த உரையை படிச்சு படிச்சு அவங்க தவறான அர்த்தத்தை கொண்டு போயிடுறாங்க முன்னாடி தாரணாயிருக்கும் அப்புறம் ஒன்றும் புரியல குழப்பம் குழப்பம்தான் உண்டாங்க இந்த மாதிரி உயர்ந்த உரைகளை கேட்டு தெரிஞ்சு கொஞ்சம் தெரிஞ்சா கூட அது லாபம் உண்டு தவறான உரைகளை படிச்சு அது மனசில் தங்க வச்சுக்கிட்டோம்னா அது அப்புறம் மாறுவோம் அஞ்சு ஜனத்தில் மாற போறது இல்லை அடுத்தத்துல மாறாங்க அதனால தவறான போக்கள் இந்த காலத்துல அபிப்பிரா ஏற்பட்டு போச்சு உரைகள் சரியில்லைன்னாக்கா குருவா கேட்டுதான் படிக்கணும் கேட்க படிக்க முடிக்குமே யார் சொல்றாங்கன்னாக்கா சொல்றவங்கள வச்சுதான் கேட்கணும் ஒரு வழி எல்லாம் பெலமே மிக மிக விளக்கம் அதைவிட அநேரம் விளக்கம் கொடுக்கறது அப்படி இருக்கிறதுனால இதை அணுகிற விண்ணங்கிறது பிரசங்கம் என்ற தொகுப்புல எண்ணிக்கொடுத்து புற மதங்கள் கருத்துக்களை சொல்லி மறுப்பு கொடுத்து விளக்கிறார்டு சொன்னா எவ்வளவு பாடுபாட்டு செஞ்சிருக்கணும் இது விஷயமா எவத்தனை பேர் இதுக்கு வித்தியாசம் பண்ணிருக்கணும் அப்படிங்கறத பார்த்து பார்க்கும்போது அவர்கள் நமக்கு சாமர்த்தியும் அகா போகாத நூல்கள் ஆளு இருக்கு படிக்கிறது மாள் அது கூட அப்படின்னு போயிடுச்சு இப்ப ரெண்டாவது சந்தேகத்தில் படகத்தில் அழுகிற மனைஞ்சுக்கு நீங்க ஒண்ணு சந்தேகம் தெளிதற் படலத்தின் அனுகிரகமணிகை பிரசங்கத் விஷயம் பக்கத்தொகை நூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது சமுசய பேதம் நூற்றி ஐம்பதாவது ஐவகை பேதம் நூற்றி ஐம்பத்தி ஒன்னாவது பிரம்மம் பிரமாதீதமெனல் நூற்றி ஐம்பத்தி உடன்பாடு நூற்றி பிரமாணஞான விளக்கணம் நூத்தி ஐம்பத்தி நாலு பிரம்மம் பிரத்யட்ச பிரமாண விசயமாக விசயமாகாமை விநாயகர் நூத்தி ஐம்பத்தி ஆறாவது வேதாந்தார்த்தானுசாரமாக அநேக அனுமானம் நூத்தி ஐம்பத்தி ஏழு பிரம்மம் அனுமான பிரசயமாகலும் விஷயமாக இவர் பிரமாணம் நான் என்ற அபிப்பிராயம் நூத்தி அறுபத்தி ஒன்னு அர்த்தாபத்தி பிரமாணம் நூத்தி அறுபத்தி ரெண்டு ஜின்னாசுக்கனுகூரமாகிய அர்த்தாபத்தியின் உதாரணம் பிரமாணம் நான்காவது பிரம்மம் வாக்குக்கு விஷயமாறு நூற்றி அறுபத்தி ஆறாவது பிரம்மம் வாக்கு கோச்சர அகோசரமாம் என்பதற்கு வேறுமொரு சமாதானம் நூத்தி அறுபத்தி ஏழாவது பத்து முதல் பதினாலாம் செய்ய வரையும் இரண்டாம் சங்கைக்கு சமாதானம் நூத்தி அறுபத்தி எட்டாவது அனான்ம பதார்த்தங்களில் விருத்தி வியாப்தி பலவியாப்தி நூத்தி அறுபத்தி ஒன்பதாவது ஆன்மாவில் விருத்தி வியாப்தி மாத்திரம் நூத்தி எழுபதாவது பிரம்மம் மனத்துக்கு கோச்சரமாக மாறும் அகோசரமா மாறும் நூத்தி எழுபத்தி ஒன்னாவது பிரம்மம் பிரசான விஷயம் நிசேதத்திற்கு அபிப்பிராயம் நூத்தி எழுபத்தி ரெண்டாவது மானத விஷயத்தன்மை நிசேதம் போல பிரம்மத்தின் கண் சப்த விஷயத்தன்மை நிசேதத்திற்கு அபிப்பிராயம் நூத்தி எழுபத்தி மூணாவது சமாதி அடையுமாறு வினாதல் நூத்தி எழுபத்தி பதினாறு முதல் பதினெட்டாம் செயல் வரையும் மனது சமாதி அடையுமாறு நூத்தி எழுபத்தி ஐந்தாவது மனதின் சொரூபம் நூற்றி எழுபத்தி வாசையின் சொரூபமும் அதன் பேதங்களும் நூத்தி எழுபத்தி ஏழாவது மலின வாசனை நூற்றி எழுபத்தி உலக வாசனை மனதின் சொரூபம் ஆறாவது வாசனையின் சொரூபமும் அதன் பேதங்களும் ஏழாவது எட்டாவது உலக வாசனை எழுபத்தி உலக வாசனை மலினம் என்பதற்கு உதாரணம் நூத்தி உலக வாசனை நசித்தற்கு உபாயம் ஒன்னு சாஸ்திர வாசனையின் பேதம் நூத்தி எண்பத்தி ரெண்டாவது சாஸ்திர பாடாபிமானம் மலினம் என்பதற்கு உதாரணம் அர்த்தாபிமானம் மலினம் என்பதற்கு உதாரணம் அனுஷ்டாபிமானம் மலினம் என்பதற்கு உதாரணம் நூத்தி தேக வாசனையின் பாகுபாடு ஆறாவது லௌகீக சாஸ்திரிய பேதத்தால் தேகத்திற்கு தேகத்திற்கு குணசம்பந்த குணசம்பாதனங்கள் நூத்தி எண்பத்தி ஏழாவது லௌகீக சாஸ்திரிய பேதத்தால் தேகத்தின் தோசத்தை போக்குவன நூத்தி தேக வாசனை உலக வாசனை சாஸ்திர வாசனை மூன்றும் மரணமாதலால் அவை விடற்கு பாரணவாம் என்பதற்கு காரணம் கூறி மறுத்தல் நூத்தி சுத்த வாசனையின் சுரூபம் நூத்தி தொண்ணூறாவது மனமிரந்தார் போகமும் மனம் இருந்தால் ஜீவன் முத்தியும் கூடுமாறு எங்கனல் இருவகை மனநாசம் அருவ மனம் இருத்தலார் போகமும் உருவமனம் மிரத்தலார் ஜீவன் முத்தியும் கூடுமாறு நூத்தி தொண்ணூத்தி மூணு அதிட ஞானம் நூத்தி தொண்ணூத்தி நான்காவது முதல் 25 ஐந்தாம் செயல் வரையும் இயல்பு தொண்ணூத்தி ஐந்தாவது இருபத்தி ஆறாம் செயலிலும் இருபத்தி ஏழாம் செயலிலும் பிரார்த்தவசத்தால் கிரியையில் நிற்பவன் எங்கன் கிருதகிருத்திய நாவன் என்னும் வினாவும் விடையும் நூத்தி தொண்ணூத்தி ஆறாவது இருபத்தி எட்டாம் செயலிலும் இருபத்தி ஒன்பதாம் செயலிலும் ஞானிக்கு ிடத்தின் பொருட்டுவணாதி வேண்டுமே எனும் வினாவும் அதற்கு விடையும் தொண்ணூத்தி ஏழாவது முப்பது முதல் முப்பத்தி ஐந்தாம் செயல் வரையும் ஆரோடரின் கிருதகிருத்திய தன்மையை கடாவிடைகளால் உணர்த்துதல் நூத்தி தொண்ணூத்தி சமாதியின் இயல்பு நூத்தி தொண்ணூத்தி ஆரோடனுக்கு கர்த்தவிய மின்மையும் விவகாரமும் விரோதமின்மையும் இருநூறாவது ஒரு வாற்றான் ஞானி ஒப்பாமெனல் ஒன்னாவது முப்பத்தி ஏழு முதல் முப்பத்தி ஒன்பதாம் செயல் வரையும் ஞானி சர்வான் அவன் முக்தியடைந்து ஏனையோர் அடையாமைக்கு காரணம் என்னை எனும் கடாவும் பிம்ப பிரதிபிம்ப விடையும் இருநூத்தி இரண்டாவது நாற்பது முதல் நாப்பத்தி இரண்டாம் வரையும் ல்லாத ஞனும்னிமாளுக்குண்டிவது நாப்பாதராயணர் முதலிய பூர்வாச்சாரியர் போல இக்காலத்து சித்தியும் ஞானமும் ஏன் இல்லை எனும் வினாவும் விடையும் இருநூத்தி ஐந்தாவது சித்திகளார் பயனின்மையின் பூர்வகாலத்து ஞானிகளிலும் சிலர் சித்தியடையாமை இருநூத்தி ஆறாவது சித்திகளார் பயனின் பூர்வகாலத்து ஞானிகளில் சிலர் அவற்றிற்கு மெய்வருத்த முற்றும் வினாவும் விடையும் இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது அம்பது ஒன்னு இம்மூன்று செய்யுளாலும் தாம் தாம் செய்த கர்மம் அனுபவித்தாலன்றி தீராதென்னும் சஞ்சித கர்ம கண் முழுதையும் ஞானாகினி சுடுமென்றும் சுருதி வாக்கியங்கள் ஒன்றற்கொன்று விரோதமாகலின் அவற்றில் யாதொண்மையெனும் வினாவும் அதற்கு விடையும் இருநூத்தி எட்டாவது அறிந்தோறும் ஞானமாமின்னிய மறியாமல் கர்ம படுகொழியில் வீழ்வானேனும் வினாவும் அதற்கு விடையும் இருநூத்தி ஒன்பதாவது முதல் வரையும் வேறென்று அனுபவங்களால் உணர்த்தல் இருநூத்தி பத்தாவது அச்சுவத்தம் என்னும் சுருதிக்கு பாஷியார்த்தம் இருநூத்தி பதினொன்றாவது வியஞ்சனா விருத்தியின் சுரூபம் இருநூத்தி பன்னெண்டாவது தற்செயலான காமாதிகளை தற்செயல் எண்ணாது ஈஸ்வர செயல் என்பவரும் அவை ஈஸ்வர செயல் அல்ல தற்செயலே என்பவரும் அடையும் பயன் அறுபது முதல் அறுபத்தி ஒன்னாம் செயல் வரையும் ஈஸ்வரனிடத்து வைஷமிய தோஷமின்றி என்பதை கடா விடைகளால் உணர்த்தல் இருநூத்தி பதினாலாவது உறுதி வேண்டினரால் செயற்பாலனவான சோபானம் பதினைந்தாவது ஞானத்திற்கு முக்கிய சாதனமாகியூரங்க அறுபத்தி ஏழாம் செயல் வரையும் நிஷ்காம நிஸ்காம கர்மானுஷ்டானம் சித்த சுத்தி வாயிலால் அல்லது நேரே விசாரம் போல ஞானத்திற்கு காரணம் அன்றென்பதை கடாவிடைகளால் உணர்த்தல்வது முதல் எழுத்தி ஒன்னாம் செயல் வரையும் ஞானமே அல்லது கர்மமன்றென கடாவிடைகளால் உணர்த்துதல் இருநூத்தி பத்தொன்பதாவது எழுபத்தி முதல் எழுபத்தி ஆறாம் செயல் வரையும் ஞானமே சுகத்தை பயவா நிற்கும் என்னும் சுருதி கர்மத்தாலும் அக்துலதாம் என்ன எட்டிற்கென வினாதலும் அதற்கு விடையும் இருநூத்தி இருபதாவது எழுபத்தி ஏழு முதல் எழுபத்தி ஒன்பதாம் செயல் வரையும் அகம்பிரம் என்னும் அந்த கனனத்தின் அபரோட்ச விருத்தி ஞானமே மூலாஜான விரோதியன கடா விடைகளால் உணர்த்துதல் இருநூத்தி இருபத்தி ஒன்னாவது அஞ்ஞானத்தின் விரோதியை விரித்துரைத்தல் இருநூத்தி இருபத்தி அவச்சேதவாதத்தில் அஞ்ஞான விரோதி இருநூத்தி எது முதல் எம்பத்தி மூணாம் செயல் வரையும் கர்மமும் அந்த கரண காரியம் ஆயினும் அஞ்ஞான விரோதி கர்மம் அல்ல ஞானமே என்பதை வினாவை முன்னிட்டு உணர்த்தல் இருநூத்தி வஸ்து தந்திர காந்திரங்களின் இயல்பு இருபத்தி ஆவது முதல் ஐந்தாம் செய்யில் வரையும் தியானம் உண்மை அன்றாயினும் அதற்கு உண்மையான முத்தி பயமல் முத்தி பயக்கும் ஆற்றல் உண்டென்பதை கடா விடைகளால் உணர்த்தல் இருநூத்தி இருபத்தி தியானத்தான் முத்திவரின் விசாரமும் ஞானமும் ஏன் வினாவிற்கு விடை இருநூத்தி இருபத்தி எட்டாவது சித்தி கூடுமாறு வினாவும் விடையும் இருநூத்தி இருபத்தி அகண்டானுபவம் ஜீவன் முத்தர் எடுத்திருக்குமாறு ஜகத்தில் அநாதர புத்தி உண்டாதற்கு ஆக்யாகலின் காரியமும் அங்கனே என உணர்த்தி பொய்யில் உறக்கமும் மெய்யில் விழிப்புறாமியனல் இருநூத்தி முப்பத்தி ரெண்டு தொண்ணூத்தி ஒன்னு முதல் தொன்னூத்தி மூணாம் செயல் வரையும் மித்தையான ஜகத்தை மித்தை என்பதால் தோசமின்றென்பதை கடா விடைகளால் உணர்த்தல் இருநூத்தி முப்பத்தி மூணு அதனை அருவகையாக வினாதல் இருநூத்தி முதல் நான்கு வினாக்களுக்கு விடை இருநூத்தி மாயை அவாச்சிய வடிவாம் என்பதை விரித்து உணர்த்தல் இருநூத்தி முப்பத்தி முதல் தொன்னூத்தி எட்டாம் வரையும் மாயையும் பிரம்மமமும் வேறினின் வஸ்து துவிதமாமே ஒன்றெனின் வஸ்துமித்தையாமே என்னும் இரண்டு வினாக்களுக்கு விடை இருநூத்தி முப்பத்தி ஏழாவது தொண்ணூத்தி ஒன்பது முதல் நூறாம் வரையும் பரமார்த்தமாக சத்தியில்லையாயினும் வியகாரத்தில் யுத்தியினார் கொள்ளற் பாலனதெனல் இருநூத்தி முப்பத்தி எட்டாவது மாயாவிருத்தி முத்தியாகலின் அதை நீக்குமாறு வினாதல் முப்பத்தி ஒன்பதாவது மாயா நிவர்த்தி நாற்பதாவது தாற்பயமும் பொருளும் திருஷ்டாந்தியம் சக்தி ஆதாரம் இவன்களின் இயல்பு இருநூத்தி நாற்பத்தி இரண்டாவது அனுமானத்தாலும் கடம் இத்தையனல் இருநூத்தி நாப்பத்தி மூணாவது மண் சத்தியம் என்பதில் அனுமானம் இருநூத்தி நாற்பத்தி நான்காவது பரிணாம ஆரம்பவாதங்களின் மறுப்பும் சித்தாந்தமாக விவரத்தி நாற்பத்தி ஐந்தாவது சேதனமே அதிஷ்டானம் எனல் இருநூத்தி நாற்பத்தி ஆறாவது உண்மையில்லாத அசத்தாதிகளை நிவர்த்திக்குமாறும் வினாதலும் அதற்கு விடையும் இருநூத்தி நாற்பத்தி ஏழாவது இதனால் பயனின்றுதனார் பயனு அத்ந்த நாற்பத்தி ஒன்பது சர்வ விருத்தளிலும் ஆனந்தம் தோன்றாமைக்கு காரணம் வினாதலும் அதற்கு விடையும் இருநூத்தி ஐம்பதாவது சச்சிதானந்த விளக்கணம் வினாதலும் அதற்கு விடையும் இருநூத்தி விரி இருநூத்தி சித்தி நிலக்கண வெறி இருநூத்தி ஐம்பத்தி மூணாவது ஆனந்த விளக்கண வெறி இருநூத்தி ஐம்பத்தி நாலாவது நூத்தி பன்னெண்டு முதல் நூத்தி பதினாலாம் செய்ய வரையும் ஆன்மாவின் சச்சிதானந்த அனுபவம் வினாதலும் அதற்கு விடையும் இருநூத்தி ஆன்மா சுகசாதனம் என்றல் இருநூத்தி ஆன்மாவிடத்துள்ள பிரியம் இரதிசயமெனல் இருநூத்தி ஐம்பத்தி ஆன்மா துவேசத்திற்கு விஷயமாமோ வெணில் அன்றினல் இருநூத்தி ஐம்பத்தி எட்டாவது தாரதமிய பிரீதியும் உலதெனல் இருநூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது கவுனான் முதலியவற்றுள் இத்தருணத்தின் ஆன்மா முக்கியமெனல் இருநூத்தி அறுபதாவது கவுனனி விருத்தி அறுபத்தி ஒன்னாவது ஆன்மானந்தம் இருநூத்தி அறுபத்தி ரெண்டாவது ஆனந்த பேதம் கூறல் இருநூத்தி அறுபத்தி மூணாவது மூன்றானந்தத்தில் ஏனைய வானந்தம் அடங்குமாறு அறுபத்தி தொகுத்து என் வகை ஆனந்தங்களின் இயல்பு கூறல் இருநூத்தி அறுபத்தி ஐந்தாவது விசயானந்த வியல்பு இருநூத்தி அறுபத்தி இயல்பு இருநூத்தி சுளுத்தி ஆனந்திற்கு சுருத்தியூரும் சுழுத்தி ஆனந்தத்திற்கு சுருதி யுத்தி அனுபவம் இருநூத்தி எழுபதாவது நூத்தி இருபத்தி ஆறு முதல் நூத்தி இருபத்தி ஏழாம் செயல் வரையும் ஆனந்தமயன் அனுபவம் விஞ்ஞானமயனிடத்தில் வினாதலும் அதற்கு விடையும் ஒன்னாவது பிரம்மானோன் அதை விடவும் வெளிவரவும் காரணம் வினாதலும் அதற்கு விடையும் வாசனான நிஜானந்த விளக்கணம் இருநூத்தி எழுபத்தி மூணாவது முக்கியானந்த விளக்கணம் இருநூத்தி முக்கியானந்த மகிமை இருநூத்தி சார் முதலியோர் இணையறை ஆறாவது முக்கிய மறைந்தோனை சச்சிதானந்தி எழுபத்தி எட்டாவது திருஷ்டாந்த முகத்தால் சச்சிதானங்களின் ஒருமை உணர்த்தல் இருநூத்தி எழுபத்தி ஒன்பதாவது சச்சிதானங்களின் ஒருமையை சுருதியால் உணர்த்த புகுந்து பிரம்மத்திற்கு சுருதியில் சொல்லிய விதி நாமம் கூறல் நாமங்கள் அவை குணங்கள் அல்ல பிரம்மத்தின் சொரூபம் எனலும் இருநூத்தி எண்பத்தி ரெண்டாவது நூத்தி நாற்பத்தி ஒன்று முதல் நூத்தி நாற்பத்தி ரெண்டாம் வரையும் சச்சிதானந்தங்களின் ஒருமையை உத்தியால் உணர்த்தல் சிதங்களின் ஒருமையை அனுபவத்தால் உணர்த்தல் இருநூத்தி எம்பத்தி நாலாவது நின்றும் உதித்தனாயல் இருநூத்தி எண்பத்தி ஐந்தாவது அஞ்ஞான பூமிகளின் நாமம் இருநூத்தி எம்பத்தி ஆறாவது நூத்தி நாப்பத்தி ஏழு முதல் நூத்தி நாப்பத்தி எட்டாம் வரையும் அஞ்ஞான பூமிகளின் இயல்பு எண்பத்தி ஏழாவது அடைந்தோர்காடு இரண்டாவது நூத்தி ஐம்பத்தி ஐந்து முதல் நூற்றி ஐம்பத்தி ஆறாம் செயல் வரையும் பெருமை முத்திக்கு துரவே காரணமென சிலர் கூறும் மயக்கமகற்ற வேண்டுமெனல் இருநூத்தி தொண்ணூத்தி நாலாவது நூத்தி ஐம்பத்தி எட்டு முதல் நூத்தி அறுபத்தி மூணாம் வரையும் துறவுக்கு காரணமும் துறவின் வேறுபாடும் சங்கைக்கு சமாதானமும் சன்னியாசிகாரம் இருநூத்தி தொண்ணூத்தாறு துறவரமன்றியும் இளறத்தார்க்கும் ஞானமுண்டனல் இருநூத்தி தொண்ணூத்தி ஏழு சத்திரிய வைசியர்க்கு ியாசத்தில் அதிகாரம் உண்டு விதந்யாசத்தின் அதிகாரம் இல்லை எனல் இருநூத்தி தொண்ணூத்தி கொள்கை தொண்ணூத்தி மற்றொரு கிரந்தகாரர் கொள்கை முன்னூறாவது சூத்திரத்துக்கு ஞான வேதுவான அதிகாரம் இல்லை என்னும் ஓர் கிரந்தகாரர் மதம் முன்னூத்தி ஒன்னாவது இதிகாச புராணங்களின் சிரதிகாரமும் அவர்க்கு உபதேச நிஷேதத்தின் அபிப்பிராயமும் வித்தையின் உபயோகத்தில் அதிகாரம் இல்லை என்பதற்கு சமாதானமும் அத்தியாத்ம கிரந்த சிரவணாதிகளின் அதிகாரமும் இவ்வாறு பாசியக்காரர் அபிமதாமினும் முன்னூத்தி ரெண்டாவது வேதானுசாரிகளை போல சகல மனுடருக்கும் தத்துவ ஞானத்தில் அதிகாரமுதினல் விசாரத்தாலும் பிரபந்த சிரவணத்தாலும் ஏழாம் செயல் வரையும் சர்வகமாப்தி செயல் வரையும் கிருதகிரித்திய தன்மை முன்னூத்தி ஏழாவது நூத்தி எழுபத்தி நாலு முதல் நூத்தி எழுபத்தி ஏழாம் செயல் வரையும் பிராப்த பிராத்திய தன்மை முன்னூத்தி எட்டாவது நூற்பயன் முன்னூத்தி நூல் செய்ததற்கு காரணம் முன்னூத்தி பத்தாவது முகமாக நூலால் தேடிதர் படலத்தின் அனுகிரக மணிகை விநாயகரு சிவமயம் ஏழாம் பதிப்பு முகவுரை பரம காரணிகரான ஸ்ரீ வியாச பகவான் இருக்கு முதலிய வேதங்களை சுமந்து பயிரர் முதலிய மாணாக்கர்கள் வாயிலாக உலகின்கண் பரவ செய்ததுமன்றி ஜீ பிரியத்தை உபதேசிக்கும் ஞானகாண்ட வடிவமாகிய உபநிஷதங்களில் அதிகாரிகளுக்கு அகற்றுதல் பொருட்டு உபனிஷதங்களின் சாரமாக ஐநூத்தி ஐம்பத்தி ஐந்து செய்தனர் அத்தகைய பிரம்மசூத்திரத்திற்கு பல்லோர் பாசியம் இயற்றினர் அப்பாசியங்களுள் சிவ இரகசியத்தின் நவமம்சத்தில் சிவையே என் அம்ச வடிவனான சங்கரர் என்னும் சிவபக்தர் நான்கு சிசிரோடு கலியில் அவதரிப்பார் மகேஸ்வரி அவருக்கே என்னால் உபனிஷத்துவத்தை உபதேசிக்கப்படும் பூமியில் பாசாண்டர்களாகிய சண்டர் பேடிகளை அவர் கண்டிப்பார் என்ற வசனப்படி உலக முய்ய ஆவிர் சங்கர பகவத் பூஜ்யபாத ஆச்சாரிய சுவாமிகள் அருளி செய்த பிரம்மசூத்திர பாசியாதிகளையே பண்டித சிரோமணிகள் பொன்னே போர் போற்றி வருவது இவ்வுலகம் நன்கு அப்பாசியத்திற்கு வாசஸ்பதி முதலில் அநேகர் உரை கண்டனர் அவையெல்லாம் நுண்ணிய மதி உடையோர்க்கே விளங்குமன்றி ஏனையோர்க்கு விளங்கா என திருவுளங்கொண்டு நன்னிரத்தில் எழுந்தருளி இருந்த ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்ட ஸ்ரீ தாண்டவராய சுவாமிகள் உபனிஷத சூத்திர பாசிய வார்த்திக சாரமாக கைவல்லிய நவநீதம் என்னும் இந்நூலை இருநூத்தி செய்யுள் வடிவமாக திருவாய் மலன் தருளினர் ூற்பிரத்தில் படர்ந்த வேதாந்தம் என்னும் செய்யுளில் நன்கு போலாம் இந்நூலுக்கு பலர் உரை செய்தனர் அவ்வுரைகளுள் சிதம்பரத்தில் எழுந்தருளியிருந்த நமது ஸ்ரீ கோவிலூர் பொன்னம்பல ஞானதேசிய சுவாமிகள் முதல் நூல்களை தழுவி இயற்றிய தத்துவார்த்த தீபம் என்னும் உரையே தலை சிறந்தது என்பது இந்நூலின் உரையையும் உற்று நோக்குவோர்க்கே விளங்கும் கைவல்லிய நவநீதம் என்னும் இந்நூலை மேற்படி உரையுடன் சென்னை பாரி அச்சகத்தில் ஏழாம் பதிப்பாக அச்சிட்டு வெளியிட்டு இந்நூலை எங்கள் அனுமதியின்றி எவரேனும் அச்சிடினும் விற்பினும் நஷ்டத்திற்கும் தண்டனைக்கும் உள்ளாவார்கள் என்பதை இதனால் அறிவிக்கிறோம் கோசித மடம் சிதம்பரம் தென்னார்காடு ஜில்லா பிள்ளையார் கைவல்ய நவநீத உரை சிறப்பாயிரம் இது திருப்பாதிரி சிவ சிதம்பரம் முதலியார் ஆச்சரிய திருவளர் தெய்வ செல்மறை முடியின் பொருளாதை வல்லவ தனி முனி வரானாம் வியாதனா கதருக்கு விரித்த நேர் பாடியம் பற்பலரவை எல்லாம் பக்கப்பாத சொற்பையில் வனவே துயபியன் பொங்கர வணிந்த புராந்தகம் கலையே சங்கர நாமம் தயங்கரொரு உரைத்ததும் மற்றும் பல அற்புத நடத்தி அவித்தரும் பொற்பொருள் அற்புத புராண மதனூ முந்திரை திரு மருண் மொழிப்படி கலையு மாத மூர்த்தியை தேவ முழங்கனின் தார்த்தெடுத்தாபனும் முதற்பலா மதத்தையும் மைதுவென்றோங்கு மரிய சீ சங்கர பகவத் பாத செய மதுவே தகவிற் பொதுமையா தலைத்து நின்றுதான் அன்ன பாடிய வழி அறிஞர் பலரும் சொன்ன நூல் தமக்கோ தொகையிலே துணிவத்து கள்ளிவர் தருமது காடெனி பெரிய திருநன்னில தொழில் திகதரோ மரபில் வரும் ஒரு தாண்டவர் நாராயண பெயர் நயந்தன நாசம் சாரயர் சமா என்பதை கடைபிடித்து தாய் தந்தபன் பொருள் அனைத்தையும் திரட்டி நீர் வாய்ந்த கைவாய்ந்த கைவல்ய மாணவ நீதமாய் பெயரில் புகந்தனும் பேசும் நிற்கோ அயர் புருவ முறை பல நிற்கொருவோ முந்து நீர் பொருள் எல்லாம் முழங்கி முன் விளங்க சொன்னயம் பொருணயம் தொடர்மையோ மாதிரி என்னயம் களிஞ்சிறம் திழந்து மேலோங்க தத்துவார்த்த தீபம் என தகுத்திய மயிக் குழங்கினான் அரைகுவன் முன்புகள் சங்கர பகவீர் போந்தொரு சமீபன புண்ணிய கேந்திரம் ஆந்தகுமான வணிவணிகர்கள் வாழ் தரு திருக்கோயிலோ தன்னரும் திருநெல்லை நாயகி தேவியோடு அமர்ந்த கொற்றவாளி பொற்கோயில் வானலாவி குற்றோபுரங்களும் மற்றோர் வசித்திட தகுமடாலயமதும் சமைத்து தொகுமடி யார்கெலாம் தோசன முதலே சாத்மத்தகுணர்த்தி வீட்டை நீர் திருந்த முத்துரா மலிங்க முதல்வனாம் மலரடி சித்த திருத்தி திகனம் சிதம்பர முனிபத சேகர நவர்க்கும் இதம்பகர் வாய்மை என் சொன்னாட்சியன் கற்றவர்கினியின் கவின்களே உருவன் உற்றவர் குறை வடகளை திகழ்ந்து பத்தியாரணியம் வரமுரு பாச வைராகியமலை பிரம்ம யான பெருந்தணி பார்க்கும் விரும்புற்றத்தவர் மேலவரு பெரும்பற்ற புலேயூரமெரியோன் தன்னம்பினோரோ தருவன பொன்னம்பல பெயர் புனித மாதவனேசை அதாவது இந்த நூலுக்கு சிறப்பு பாயிரம் செய்தவர் உரை சிறப்பாயிரம் முறை செய்ய பொன்னம்பல சம்பத்தி இது திருப்பாதிரி புரியோர் கானார் அவன்ிதம்பரம் முதலேற்றியது முடிஞ்சது இனி பொல்லம்பள சுவாமியுடைய வரலாறு பச்சூருக்குமார் சொல்கிறான் ஒரையாசி வரலாறு சசூருக்குமா சொல்றாங்க பிள்ளை சுரீசிமம் ஒரையாசி வரலாறு கடலை கணித்துறை இது யார் பண்ணதுன்னு போரில் ஒருவேள் அவரோட பாடியிருக்கலாம் திருநெல்லை நாயகி கோயில் குளம் பெற்றதவக் கோவிலூரின் பேரூச்சியில் முற்றும் அமை முத்திராமலிங்கேச முனிவரன்றால் உற்றுப்பற உணர்ந்தண்ணி செல்வனை உட்டுணர்கவேற்பாட்டு குற்றவாளிசர் திருநெல்லைநாயகி கோயில் குளம் கோயிலூரில் குற்றவாளி சார் அந்த மூர்த்திக்கு பெயர் உண்ட சொல்லியிருக்கு கொட்டனுடைய வாளை மறைத்து கொள்ளதுனாலேயும் வால் கொடுத்ததுனாலேயும் குற்றவாளிசரின் பெயர் உண்டு சொல்லப்பட்டது கொட்டன் ராஜன் அப்படிப்பட்ட இதில் திருநெல்லை நாயகி அது சாலிவாடி சரின் பெயர் ஏன்னு சொன்னால் ஒரு விவசாய பெண்ணுக்கு பந்தி பெண்ணு அந்த பெண்ணு காவல் போனதுனால அது பட்சிக்கு அருவிகள் இருந்தது அது அது சேர்ந்து தயிர் சாஸ்திரம் அவங்க அம்மா மாதிரியே கொடுத்தாத சாஸ்திரம் அதன்போது அது கொடுத்து சாப்பிட்ட பிறகு நேரமா சின்னக்கு வேச்சு சாப்பிடுங்கன்னா நான் சாப்பிட்டாச்சுக்கிட்டே தான் கொடுத்தேன் நான் வரவே இல்லை எப்படி கொடுத்தேன்னு சொல்லி கேட்க அப்போ தயிர் வாடெல்லாம் வருது சொல்லி பார்த்தா அது அம்பிகா வந்திருக்குன்னு நினைச்சி போய் பார்த்தா அந்த கோயிலுக்குள்ளே தயிர் வாடை வருது அதனால அம்பிகா கொடுத்தேன்னு முடிவு பண்ணி நெல்லை நாயகி என்ன திருநெல்லை காத்ததுனால நெல்லை நாயகின்னு சொன்னாங்க அதனால் அங்கே தயிர் சேதம் போடுவாங்க திருநெல்லைக்கு நீச்சப்படி போடுற பழக்கம் ஒன்று போய் பண்ண போடுறாங்களா முன்னே உண்டு அப்படிப்பட்ட நெல்லை நாய் கோயில்கள பெற்ற தவ கோவிலூரில் அப்படிப்பட்ட தவத்தினாலே உண்டான கோயிலூரிலே அவர் பேரருள் சீர் முற்றும் அமை முத்துராமலிங்கே முனிவரன் தான் கோயிலுக்கு கட்டினது அதுமாதிரி பல கோயில்தான் திருப்பதி பண்ண ஆரம்பித்தது முத்துராமலிங்கேசுகர் அவருடைய திருவடிகளை பின்பற்றியவர் திருவடிக்கு அடைந்து பணம் உணர் தன்னெலி செல்வனை ஊட்டுணர்வே அந்த மேலான உணர்வை பெறுவதற்காக குறிச்சி பொருந்திய அந்த சிதம்பரம் ஞானதேசாமியை போய் தன்னாகி அடைந்தார் அதன் பெற்றவன் சிற்றபை பிஞ்சக நோக்கம் பிரம்மநிலை குற்றவன் மெய்த்தவ தொண்டரு குற்றவ நோங்கு நசை மற்ற பொருள் நூல் கற்றவன் பொன்னம்பல பெயர் போதக காரண அப்படி உணர்வு உண்டாவதுக்காக பெற்று அவன் பெற்றவன் அவர் யார் சிதம்பர ஞானதீசுவாமிகள் நோக்கம் இருந்திருக்கின்ற பிஞ்சகன் நோக்கம் இடாபாரனாக இருக்கின்ற நடராஜ பெருமானுடைய அருள் பெற்றவர் பெருமையிலை உற்றவன் தத்துவம் அடைந்தவர் மேய்த்தவர் சொன்னருக்கு உற்று அவன்